அவலநிலை ஏற்படுவதையும் மகிழ்ச்சி ஆகியவற்றை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி அலிஹ் வசல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு மற்றொரு அறிவிப்பில் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான சுஃபியான் இதில் ஏதோ ஒன்றை நான் அதிகமாக கூறிவிட்டேனோ என்று சந்தேகிக்கிறேன் என்று கூறினார்